صدق وقال النبي صلى الله عليه وسلم خيرا. أو كما قال عليه والسلام من அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்குவாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் எங்களுடைய மார்க்கத்தில் மக்களை உற்சாகப்படுத்த ஆர்வமூட்ட நல்லமல்களின் பக்கம் மக்களின் கவனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஹஜரத் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் ஒருவர் தவறான ஒரு விடயத்தின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும் பொழுது அவரை நேரான வழியில் கொண்டுவருவது ஒரு நபியுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது அல்லா சுல்ஹானாலா இறுதி நபியாக அனுப்பப்பட்ட ஹதரத் முகமது சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மிகவும் முன்மாதிரியானதாக எடுத்துக்காட்டாக படிப்பினை உள்ளதாக மக்களுக்கு இலகுவானதாக பிரி ஒருவர் ஒன்றை எடுத்து அமல் செய்வதற்கு லேசானதாக அல்லாஹு தாலா நபியவர்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் அவர்களுடைய எந்த ஒரு காரியமும் மனிதனால் பின்பற்ற முடியாது என்ற கஷ்டமாகக்கூடிய ஒன்றாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தவில்லை ஒரு விடயத்தை கட்டாயப்படுத்தும் பொழுது இந்த குரான் உங்களை ஒரு சுமையை கஷ்டத்தை உண்டாக்குவதற்கு இறக்கப்பட்டதல்ல என்பதையும் அல்லா தெளிவுபடுத்துகிறார் மனிதனுக்கு கொண்டு கடமையாக்கப்பட்ட பொழுது அது அவனால் சுமக்க முடிய ஒன்றைதான் அல்லாஹ் அவன் மீது விதியாக்கிறான் கனயமான சகோதரர்களை பெரியாக்கிறேன் அல்லாஹ் வலையும் செல்லும் மனிதர்களை தவறிலிருந்து பாதுகாக்க இன்னும் அவர்களுக்கு நேரான வழியை காண்பிக்க நவையோர்களை அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பை அல்லா நபியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நாம் நேர்வழி தருமாறு என்று துவா செய்கிறோம் அல்லா நபியவர்களை பார்த்து இலா சிராத் என்று அல்லா தலா சொல்கிறார் நேரான வலியை காண்பிப்பது உங்களுடைய கடமை பொறுப்பு என்று சொல்கிறார் நபியவர்களுடைய வாழ்க்கை மேலான சகோதரிகளை உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் முஸ்லிம்கள் பௌத்த இந்துக்கள் கிறிஸ்தவ யூதர்கள் அனைவர்களுக்கும் முன்மாதிரியானது எதையும் யாரையும் நோவிக்கும் விதத்தில் துன்புறுத்தும் விதத்தில் அவர்களை தூண்டி கஷ்டப்படுத்தும் விதத்தில் நபியுடைய ஹதீஷ்கள் வாழ்க்கை வரலாறு அமைந்தது கிடையாது எதுவே மற்றவர்களுக்கு நலவை நாடக்கூடியதாக அவர்களுக்கு புரோஷனம் அளிக்கக்கூடியதாக அதை நல்லதை தூண்டக்கூடியதாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை எப்பவும் அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் மேலான சகோதரர்களை பெரியார்களில் அமல்களை உற்சாகப்படுத்துவதற்கு குரானும் ஹதீசும் பயன்படுத்தியாக முக்கியமான உண்டு சிறப்புகளை பயன் செய்வது பதாயல்களை பயன் செய்வது மேரிட் கிடைக்கூடிய லாபம் என்ன அதனுடைய அந்த பிரதிபலனை ஒரு மனிதன் முன்னிலையில் எடுத்து வைக்கும் பொழுதே எதையும் உற்சாகம் ஆர்வம் வருகிறது குரானில் ஆயிரம் ஆயத்துகள் சொர்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறது ஆயிரம் ஆயத்துகள் நரகத்தை பற்றி பேசியிருக்கிறது அல்லாஹு எச்சரிக்கை செய்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுகிறான் இந்த அளவுக்கு நல்லமல் செய்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய முடியும் பாக்கியங்களை பெற முடியும் என்று உற்சாகப்படுத்தப்படுகிறது அவர்கள் அமல்களின் சிறப்பை பயன் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சிறிய அமலுக்கும் அல்லாஹு தாலா என்ன நன்மை தருவார் என்று சொன்னார்கள் சாப்பிடுகிறார் ஒரு மனிதர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறார் நபி அவர்கள் சொன்னார்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடும் பொழுது ஷைத்தானும் சாப்பாட்டில் சேர்ந்து கொள்கிறார் வீட்டை அடைக்கிறார் ஒரு மனிதர் அந்த வீட்டை அடைக்கும் பொழுதுலா சொல்லாமல் வீட்டை அடைக்கிறார் ஆயத்தூர் குறிச்சி ஓதாமல் வீட்டை அழைக்கிறார் வந்துவிடுகிறது எப்பொழுது ஓதப்படுகிறதோ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதப்படுகிறதோ அல்லாஹால அந்த வீட்டுக்கு மாத்திரம் அல்ல அக்கம் பக்கம் வீடுகளுக்கும் அல்லா பாதுகாப்பு கொடுக்கிறார் மிக தெளிவான ஹதீகளில் பதிவாக இருக்கிறது ஹசரத் அபு குரே ரான் அவர்கள் இதை ரிவாய் செய்கிறார்கள் சஹீர் புகாரியுடைய ஜகாத்துடைய சப்டரில் இமாம் புகாரி அவர்கள் முதலாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் பிறகு பல இடங்களிலும் இதை சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் அபு குரே ராட்டுக்குள்ளே ஒரு ஷேத்தான் களவாண்டும் அந்த சம்பவம் பதிவாகிறது ஆயத்தில் குறிச்சி ஓதும் அந்த ஷேத்தானுக்கு வர முடியாத ஒரு ஒரு நிலைமை உண்டாகிறது நம்முடைய நம்பிக்கை அமல்களுடைய இந்த பகுதியின் பக்கம் சின்ன அமலை செய்வதாக இருந்தாலும் அதன் நம்முடைய கவனம் போக வேண்டும் தொழுகைக்கு பிறகே ஓதுவதற்கான துவாக்களை நாம் அச்சிட்டிருக்கிறோம் அதை வெறுமனையும் அச்சதில் தொங்க வைக்கிறதுக்கு இல்லை மிக பொறுமதியானது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த இந்த மனிதர்களுடைய ஹசதும் போராமையும் தவறான சிந்தனைகளும் அதிகரித்திருக்கக்கூடிய காலம் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள நமக்கே போன்ற உறுதியான விடயங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு ஓதல்கள் நமக்கே பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது இதனுடைய சிறப்பு வந்திருக்கிறது சுஹான் அல்லாஹ் அஹமது இவைகளுக்குள்ள பவாய்கள் என்ன சிறப்புகள் என்ன கனியமான சகோதரர்களை பெரியார்களே அமல்களுடைய சிறப்புகள் நான் இதை பயானாக இன்று எடுக்கவில்லை நான் சொல்ல விரும்புவது வேறொரு விடயம் ஆனால் அதை சொல்வதற்கு முன்பு நான் சொல்வது என்னவென்றால் அமல்களின் சிறப்பை நபியவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அதுபோன்று மனிதர்களின் சிறப்பை ரசூசல் அல்லாஹ் அலைவசல்லம் பயான் செய்திருக்கிறார் அமல்களுடைய சிறப்பு இருக்கிறது அமல்களுடைய சிறப்பு ஒரு சுஹான் சொன்னா சொர்க்கத்தில மரம் நட்டப்படும் அந்த மரத்தின் கீழ் எந்த அளவுக்கு ஐநூறு வருடம் ஒரு குதிரை ஓடினாலும் ஓடி முடிக்க முடியாத அளவு விசாலமாக இருக்கும் இதனால தான் என்று அந்த பெண்மணி துவாசிகிறார் அந்த ஆடம்பரமான அந்த சுகங்களை விட்டு எனக்கு சொர்க்கத்துடைய மாளிகை கட்டித்தா என்று கேட்கிறார் இந்த மனிதனுடைய சிந்தனைகள் வராத அளவு அல்லா உயர்ந்த சிறந்த அந்த சொர்க்கத்தை கட்டி வைத்திருக்கிறார் சொர்க்கத்துடைய விசாலம் துன்யா சகி முஸ்லீம்ல வரக்கூடிய வெளியேற்றப்படுகிறான் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த மனிதன்ல இறுதியாக கடைசியாக வெளியேற்றப்பட்ட அந்த மனிதன அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன்று சொன்ன உடனே அவன் சொல்லுவான் ஐயா அல்லா நீ என்ன என்னோட பரிகாசம் பண்றியா நீ என்னோட கேள்வி பண்றிய காலமாக நரகத்தில் மனிதனால சுற்றி முடிக்க முடியுமா வாழ்நாள அந்த துனியா இந்த துனியாவிட பத்து மடங்கு மேலான சொர்க்கத்தை அல்ல அந்த கடைசி நரகவாதிக்கு கொடுக்க போறே மிக உறுதியான ஹரிசல்ல பதிவாக இருக்கிறது அவன் பார்த்து அல்லாஹிட அல்லாவும் சிரித்து விடுவான் என்பதாக இருக்கிறது தனிவானவர்களே இன்னக்கும் சரோனும் நீங்க இந்த சந்திரனை எப்படி காண்கிறீர்களோ அது போன்று அல்லாவை காணப்போகிறீர்கள் إِنَّكُم, إِنَّ لَكُمْ أَن تصحو فلا فلا فلا ابدا ابدا ابدا ان والبم والبم والبم انبم, انبم صحم صحم ولكم فيها ما ولكم فيها ما تدعون நாடுவதும் கிடை அனை அல்லா சுகானா ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறோம் யாருக்கும் தெரியாது வயதுக்கு குறைவான வாலிபர்களுக்கும் வருகிறது வயோதுவர்களுக்கும் வருகிறது எல்லோருக்கும் அது வந்துதான் தீரும் கனிவான சகோதரர்களை பிரியார்களே அல்லா சுகானா நபியவர்கள் மூலமாக அமல்களின் சிறப்பை சொல்ல வைத்து அமல்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி அமல்கள் செய்யக்கூடியவர்களாக சாவாக்கள் மாற்றப்பட்டார்கள் எப்படி அமல்களின் சிறப்பு மனிதர்களின் சிறப்பும் பயன் செய்யப்பட்டதுல பதிவு செய்யுங்க குழந்தைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதர்கள் எல்லோரும் சங்கையானவர்கள் மனிதர்கள் மனிதர்களை மதித்து பழக வேண்டும் முக்கியமான ஒரு பாடம் தான் முஸ்லிம்களாக நாம் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் நாம் பௌத்த இந்து கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இஸ்லாம் காண்பிக்கும் இந்த அடிப்படைய நாங்க மற்றவர்கள் மத்தியில நாம் அழகான உரையில முன்வைக்க நமக்கு தந்திருக்க கூடிய நவியவர்களுடைய அகலாக் நபியுடைய பண்பு நபியுடைய விசேஷமான முன்வைக்கும் பொழுதுதான் தீர்க்கிறதுக்கு மனிதனுடைய பண்பு இருக்குதே நற்குணம் அந்த அந்த அழகான பண்பாடுகள் அது மனிதன்ல பெரிய மாற்றத்தை உலகத்தில ஏற்படுத்தும் நாளை கிராமத்து நாளையில அவர்களை பார்த்து சொல்கிறான் மீது இருக்கிறீர்கள் இந்த குரான்பு இந்த வசனத்தின் ஒரு பகுதியை எடுத்து உலமாக்கள் ஒரு ஒரு அதுக்கு பேர் பெரும்புகள் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய பண்பு நபியுடைய குணம் நபியுடைய அந்த நடந்து கொண்ட உலகத்துக்கு முன்மாதிரியானது எங்களுடைய பண்பு வெளிவருகிறது முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம் எங்களிடத்தில் இருக்கக்கூடியது என்ன என்பதை அந்நியர்கள் விளங்கிக் கொள்வதற்கு வழியாக இருக்கிறது குடிப்பார் குடிக்க விட மாட்டார் அவர் குடிப்பார் குழந்தைய குரானோத வைப்பார் அவருக்கு தவறான பழக்கம் இருக்கும் ஆனால் அதை செய்ய அவர் விட மாட்டார் ஆனால் அந்த குழந்தைய வாப்பா ஒவ்வொரு அல்லாஹுடைய ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பார் அதுல ஒன்றுதான் அல் பசீர் அல்லா பார்வையாளன் அல்லா எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லிக் கொடுப்பார் சொன்னார் உள்ளத்துல பதிய வச்சிட்டார் வாப்பா மகனோட போகிறார் வாப்பா மகனோட போக்கல மேலான சகோதரர்களே இந்த சம்பவத்தை சொல்றதுக்கு முன்பு நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் அது என்னன்னா ஒரு மனிதர் ஒரு குரங்கு வளர்த்து வந்தார் எல்லாருக்கும் பெட் ஒவ்வொன்றை வளர்ப்பார்கள் சில நாடுகளில் பார்த்திருக்கிற எளியையும் கனடாவில் நான் கண்டேன் வளர்க்கிறார்கள் சகோதரர்களே அவர்களுக்கு பெட் என்று இருக்கிறதை ஒவ்வொன்றை வளர்க்கிறார்கள் மனிதர்கள் எதெல்லாம் வளர்க்கிறார்கள் ஒருவன் குரங்கை வளர்த்தான் ஆனால் அவருடைய தொழில் என்ன தெரியுமா அவன் தான் செய்யடிய அந்த வியாபாரத்தில் தண்ணீரை கலக்கிறான் தண்ணீரை கலந்து அவன் வியாபாரம் செய்கிறான் இந்த குரங்கு இத பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் ஒரு கப்பல் பிரயாணம் செய்த போல அந்த குரங்கு இவனுடைய பணப்பையின் நிறைஞ்ச பணத்தை தூக்கிக் கொண்டு மேல கொண்டு போய் அந்த பைய தொடர்ந்து அந்த பணத்தை எடுத்து தண்ணிக்கு வீசிச்சு தண்ணிக்கு வீசிட்டு ஒரு கோயின் தண்ணிக்கு ஒரு கோயில அவனுக்கு மனிதா நீ இந்த தண்ணியை கொண்டு மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சா அது தண்ணிக்கு தான் போகணும் அந்த பாடத்தை படிச்சு குடுச்சு குரங்கு இது நான் சொல்ல மேலான சகோதரர்களை அவர்கள் எப்படி இருக்கும் தகப்பனோட திருடன் தகப்பன் திருடன் மகனும் போய்கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்க கூட அந்த திருட வாப்பா ஒரு கிரேப் தோட்டத்தை கண்டு வா மக்கள் பார்க்கிறாங்க பயந்துட்டீங்கன்னு நீங்க பயப்படலையே அந்த வாப்பா அன்றைக்கு அதை வச்சு தௌபா செய்றார் பிள்ளைய அல்லாவிடத்தை அல்லாவுடைய வார்த்தைகளை படிச்சு கொடுக்க அனுப்பினா அந்த குழந்த வாப்பாவையும் உமாவையும் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போகும் கனிவான சகோதரிகளே அது சம்பந்தமாக சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதே குழந்தைகளுக்கு ஏற்பாடுகள் செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க மேலும் இதை முன்னேற்றத்துக்கு வழிகளை செய்வோம் நான் ஏதோ பேச வருகிறேன் என்று சொன்ன மேலான சகோதரர்களே மனிதர்களுடைய சிறப்பு அமல்களுடைய சிறப்பு மனிதர்களுடைய சிறப்பு அல்லாஹளை செல்லும் அவர்கள் மனிதர்களுடைய சிறப்பை கற்று தந்திருக்கிறார்கள் மனிதர்களுடைய சிறப்ப புரியாத காரணத்தினால ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுகிறோம் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை ஆகிறோம் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது எப்பொழுதுமே பாசிட்டிவ் ஆக நாங்க நல்லதாக அதத்தியமானதாக ஆரோக்கியமானதாக உண்மையானதாக நாங்க சிந்திக்க தவிர எப்படாது நீங்க வெப்சைட்டுக்கு போய் பாசிட்டிவ் அடிச்சிங்களுக்கு தன்னுடைய மனைவார்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடைய உண்மத்தையும் நீங்க ஒரே நீங்களும் கஷ்டத்தில் மற்றவர்களும் கஷ்டத்தில் ஒரு மனிதனுக்கு அசத் இருக்குதே அதுசி இந்த மனிதனை ஒரு மனிதனுக்கு போதாது என்ற மனப்பான்மை இருக்குதே இந்த மனிதனை நெகட்டிவாக ஒரு மனிதனை மற்றவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அந்த உணர்வு அவர்களிடத்தில் இல்லாட்டி எப்பயுமே இவனுக்கு நெகட்டிவ் ஆக் பண்ண வைக்கும் பாசிட்டிவாக ஆரோக்கியமானதாக நல்லதாக மனிதர்களுக்கு உண்மையானதாக அதை நேரானதாக ஒரு மனிதனுடைய சிந்தனை வரவேண்டும் செல்ல அவர்கள் சாபாக்களுக்கு இப்படி படிச்சு கொடுத்தாங்க நடந்து போய் கொண்டிருக்கள் தான் போறேன் வேறொண்டும் தவறாக சிந்திச்சிடாதீங்க மனிதன் எப்பொழுதுமே நல்லதை சிந்திக்க கூடிய மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளும் அவர்களுடைய மனைவி அண்ணா நபியுடைய மனைவிக்கு ஒரு ஆண் வந்திருக்கிறார் அந்நிய ஆணுடைய ஒரு சத்தம் வந்து கேக்குது ஆயிஷா நாயகி ரபி அல்லா நபி அவர்களது பிறந்த சகோதரர் தகப்பனுக்கு பிறந்த சகோதரர் ஒன்றுக்குவே வேறொரு ஒரு தாய்க்கு பிறந்த புள்ள ஆனா எந்த தாய்கிட்ட பால் குடிச்சு அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் எனக்கு நான் மகரமாகறைய சகோதரனையும் அழைத்துக் கொண்டு போறதுக்கு மார்க்க அனுமதி தருகிறது ஏன் திருமணம் செய்வது ஹராமாகி விடுகிறது பால்குடி சகோதரன் போது அதனுடைய அனந்தர சொத்து இன்ஹெரிட்டன்ஸ் அந்த உரிமை கிடையாது ஆனா மகரமுடைய அந்த சட்டம் அங்கு வருகிறது ஆயிஷா நாயகிறது எல்லாம் எவ்வளவு அழகான அவள் ஒரு ஒரு நவியுடைய மனைவியாக இருந்தும் என்ன சொன்னாங்க போல யாரும் விஷயத்துல எப்பையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நல்லது நினைங்க அவர் ஒரு தவறாக இருந்தாலும் கூட உங்களோட உள்ளத்துல நல்லதாக திங்க் பண்ண கூடிய மனப்பான்மை வெற்றியின் பக்கம் போகும் மேலான சகோதரிகளை எங்களுடைய மக்கள் மத்தியில இப்படியான சிந்தனைகளை உருவாக்குறதே எங்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் படித்தவர்களுடைய உள்ளத்திலையும் வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஆக முக்கியமானது குரான் இந்த நான் மற்றவர்களுடைய புறம்பேசிங் இது வேண்டாம் முதலாவது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும் பாவம் இது மூன்றும் பாவம் இந்த மனிதர்கள் இன்னைக்கு பாவமாக நினைக்கிறதே இல்ல அவர் அங்க போனாரா அதுக்கு தான் போனாரு போல போனாரா அவர் இதுக்கு தான் போனார் போல அவர் அவரை பத்தி நீங்க உங்களுடைய சிந்தனையே உங்களுக்கு எந்த நீங்க அல்லா கிட்ட பாவத்தாளியாகத்தான் அவருக்கு நீங்க நல்லவராக இருந்தா நீங்க அவருக்கு ஒரு நல்ல கண்ணாடியாக இருங்க ஏன் இப்படி நடந்து கொண்டீங்க அவரிடத்துல நேரடியாக பேசுங்க நீங்க ஒரு பெண்ணாக இருக்கலாம் நேரடியாக பேசுங்க நீங்க செஞ்சது இந்த தவறு அது ஆணாக இருக்கலாம் கனவான சகோதரர்களை தெரியார்களே இப்படிதான் ஒரு சிறந்த சமூகம் நாம் உருவாக்க முடியும் அவர்கள் சாபாக்களுக்கு மத்தியில இந்த உணர்வை பாதுகாக்க சொன்னார்கள் யாரையும் தப்பெண்ணம் உருவாகும் விதத்தில நடந்து கொண்ட வேண்டாம் இத்தகைய சந்தேகம் உண்டாக கூடிய விதத்தில மனிதன் நடந்து கொள்ள கூடாது தப்பெண்ணம் உருவாகும் விதத்தில மனிதன் நடந்து கொள்ள கூடாது ஆனால் ஒரு மனிதர் ஒரு நேர்மையான மனிதர் ஒரு விஷயத்தை இந்த சமூகத்துக்கு இது முக்கியமாக தேவை மேலான சகோதரிகளை இதை கொண்டுதான் அன்பு வளரும் இதை கொண்டுதான் ஒற்றுமை வரும் இதை கொண்டுதான் ஒருவருக்கொருவர் மதிர்ச்சி நடக்கக்கூடிய உறவுகள் உண்டாகும் இல்லை என்றால் மனிதன் எப்பொழுதுமே தவறாகவே பார்த்துக் கொண்டிருப்பார் ஒரு சாவி அவருடைய ஜனாஜா வந்திருக்கிறது உமர் ரதான் சொல்கிறார்கள் நீங்க தெரிவிக்க கூடாது இவரோட பாவம் செஞ்ச பொல்லாத மனிதர் என்று சொல்கிறாங்க உமர் ரதையலான அவர்கள் அமைதி அடைஞ்சிட்டு தூங்காம இந்த மனிதனுடைய, எது சரி, ஒரு ஒரு ஒரு ஒரு சொன்னார் மனிதர் அவர்களுக்காக விழித்திருந்தார் செல்லும் எப்படி பாசிட்டிவ் ஆக் பண்ணினாங்க நவியவர்கள் சொன்னாங்க சகோதரர்களை பிரியார்களே இதுதான் திங்கிங் என்று சொல்வது பார்க்கக்கூடாது தவிர வேண்டும் அதிகமான थिंकिंग मनि मन पपेन हरा கனிவான சகோதரே எப்பொழுதுமே நல்லெண்ணம் உருவாக கூடிய நேரத்தில் அங்கே ஒருவருக்கு ஒருவர் அன்பும் பாசமும் வளர்கிறது மருமகன் பாருங்க எப்படி அழகாக பாவம் செய்தவர்களை கூட டீல் பண்ணினாங்க திருட்டார் என்று திருடன் என்று சொல்லி நிறுத்தினாங்க என்னத்தை திருடினாப்பா ஒகத்தை திருடின திருடினியா நான் திருடத்தை போயிட்டு திருடுவாங்களா திருடினார் என்று அல்லிறுதி எல்லாம் ஒட்டகத்தை போயிட்டு யாரும் திருடுவானோ இவ்வளவு பெரிய சொன்ன மூணு முறை நான் தான் திருடின கைய வெட்டுவோம் கத்திய ரெடி பண்ணுங்க கொஞ்சம் ரெடியாக்கு அப்ப வெட்டு அலிறதில் நான் என்ன நீங்க கைய வெட்டுங்க அவர் சொன்னார் திருடல வெட்ட சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாங்க யாரும் செஞ்சேன் நான் செய்தேன் என்று அவர் மிக உறுதியாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் செல்லும் தண்டனை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமானி அனுப்புறதுக்கு தான் பார்த்தா பாவம் செஞ்சவன் நான் செஞ்சே என்று வர்றவங்களையே இல்லை என்று திருப்பி அனுப்புறதுதான் எங்களுடைய மார்க்கம்ண்டா செய்யாதவர்களை செய்தேன் என்று உண்டாக்குறது அது எவ்வளவு பொல்லாத பாவம் என்பதை நாங்களே சிந்திச்சு கொள்ள முடியும் கனிமனே இதுதான் குரான் ஹதீசுடைய அடிப்படை இதை உண்டாக்குறதுதான் இன்றைக்காக முக்கியமாக தேவை எங்க சமூகம் இந்த அடிப்படையோடு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் சமுதாயத்துல முன்னேற முடியும் சமுதாயம் சந்த சமுதாயமாக மாற முடியும் உள்ளத்தில் கப்படம் உள்ளத்துல உள்ள குரோதம் உள்ளத்தில் வைராக்கியம் மற்றவர்கள் ஒரே தோண்டி தோண்டி தோண்டி தோண்டி பார்த்து விமர்சித்து விமர்சித்து விமர்சிச்சு தன்னை பத்தி மனிதன் மறந்துரு மனிதனிடத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லத பார்த்து பழகணும் அந்த மனிதனுடைய டிவியில போயிட்டு பேசுறதா ரேடியோல சொல்றதா பேப்பர்ல போடுறதா நோட்டீஸ் ஒட்டுறதா மக்கள்கிட்ட பேசுறதா இல்ல தவற கண்டா அவரோட பேட்டு ரகசியமாக பேசணும் இதை படிக்காம சண்டை விமர்சிக்கிறதும் அவர்களே ஒரு லீடர் நிறைவேற்றினாங்க மக்களிட கஷ்டத்தை தெரியாது உமர் நிப்பாட்டார் ரூலிங் என்ன சொன்னா வாப்பா அல்லாட பாதையில் ஷகிதாகி விட்டால் அவர் குழந்தை ரெண்டு வருஷம் ஆனதுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு போகும் இப்ப என்ன கணவன் அல்லாட பாதையில் சகிதாகிட்டார் பணம் வருதும் இல்லை குழந்தைக்கு எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை குழந்தை அழுக வச்சது உமர்த்தான் என்று சொன்னார்கள் அவர்கள் அந்த குழந்தைக்கு பணம் கொடுக்கப்படும் ஒரு நாள் ராவ் கேட்குது எங்கால சத்தம் வருது என்று பார்த்தா ஒருவர் வீட்டுக்குள்ள குடிச்சு கொண்டிருக்கிறார் இப்ப வேற கையுமையுமாக பிடிக்கணும் அதுக்கு உமர் கல்யாண உள்ளுக்குறார் கையுமையுமாக பிடிச்சு கொண்டாங்க அவரும் அல்லா ரசூலுடைய பயம் இருந்துச்சு ஏதோ ஒரு தவறுல ஈடுபட்டார் உமர் பிடிச்சோன்னே அவருக்கும் குரான் ஞ்சந்துச்சு உமர் நான் செஞ்சது ஒரு பாவம் குடிச்சேன் تعالی வீட்டுக்கு வரக்குல சலாம் சொல்லிட்டு வர சொல்ற நீங்க அனுமதி இல்லாம வீட்டிலுக்கு வந்தீங்க உமர்றது எல்லாம் அனுபவம் தலையை கீழே போட்டுக்கொண்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டாங்க கொஞ்ச நாள் போச்சு அந்த மனிதர் வந்தார் உமர்றதை அவரை கூப்பிட்டாங்க அவருடைய காதல பேசினாங்க ஓ மனிதா அன்னைக்கு நானும் பாவத்தை கண்ணு என் பிர அப்துல்லா மசூத் இருந்தாங்க அவருக்குட நான் சொல்ல அவருக்கு கூட இப்படியாக கண்டதை நான் பயன் செய்ய இல்லை அவர் சொன்னார் இருந்து நான் குடிக்க கூடிய விட்டுவிட்டேன் கனியமான சகோதரர்களே சமுதாயத்தில் இப்படியான அப்ரோச் இருக்கு அங்குதான் யூனிட்டி உண்டாகும் அங்குதான் ஹியூமன் ரிசோர்சஸ் வளரும் அங்குதான் நல்ல ஸ்கில்ஃபுல் ஹியூமன்ஸ் உருவாகுவாங்க இல்லன்னா சண்டையும் கூடியவர்கள் அல்ல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர்கள் இறுதியாக இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான பதில் சகாபி ஹாத்தி அபிபல் தா மிக பிரபலமான ஒரு சகாபி பதில் நடந்துவிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நபியவர்கள் சொல்லியிருந்தாங்க யாரும் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது மக்காவை கைப்பற்ற போடுறது சஹாபாக்கள் மக்காவை போறாங்க இந்த செய்தி மக்கா மக்களுக்கு தெரியக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது இதை இந்த சஹாவி ஒரு பெண்ணுடைய கையில கடிதத்தை கொடுத்து அனுப்பி வச்சார் சஹிப் புகாரில இந்த ஹதீஸ் பதிவாகிறது அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டது அறிவிக்கிறார்கள் கடிதத்தை எடுப்போம் என்று சொன்னேன் தலைமுடியில இருந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார் மதிய நபி அவர்களுக்குச்சுல வாழ தூக்கினாங்க இதுவே முக்கியமான ஒரு விஷயம் செய்யக்கூட அந்த மனிதன் அவனுக்கு தான் தெரியும் விசாரிக்கிறோம் ஏன் செஞ்சா எதுக்கு செஞ்சா அமீரு அமெரிக்கன் பல விஷயம் டிஸ்கஸ் பண்ணி நேரம் அவர் ஒரு நாள் திடீர்ந்து அங்க உள்ள கேர்ள்ஸ் அங்குள்ள அமெரிக்கன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆக இருக்கிறாங்க அந்த நான் பேசி எடுக்க முடியும் என்ற ஒரு பெரிய நேரடியாக கேட்டது அந்த நேரம் டூ தௌசண்ட் அவருக்கு அல்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அவர் எந்த ஒரு நான் பேசினாலும் அமெரிக்கன்ஸ் அவருடைய நீங்க எண்ணத்துக்கு போனீங்க சும்மா இருந்து கொண்டு நீங்க பாவத்தாலே ஆகுவீங்க இந்த விஷயத்த பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவர்களாக மாறுறதை கொண்டு நஷ்டமும் ஆனால் நீங்க எல்லாரும் புத்திசாலிகள் உங்களுக்கு சகிக்கிற போதும் மிக அழகாக விளங்கிக் கொடுறதுக்கு இந்த ஹாத்தி அபிபல்தா உடைய சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன் அவர்களை செல்லம் கேட்டாங்க ஹாத்திப் ஏன் இப்படி செஞ்சீங்க ல்லா எனக்கு தெரியும் உங்களுக்கு அல்ல வெற்றியை தருவான் கஷ்டம் அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்றதுக்காக தான் நான் எழுதினேன் வேற ஒரு நீளோ நீங்க வர முனாஃபிக்க ஏசாதீங்க அவருக்கு செஞ்சது தவறுதான் பெரிய மிஸ்டேக் தான் ஆனா அவருடைய இன்டென்ஷன் நல்லதாக இருந்திருக்குது அல்ல அவரை மன்னிச்சு நீங்க வெற்றிங்க சொன்னாங்க கண்ணியமானவர்களே அல்ல எனக்கும் உங்களுக்கும் நானும் இந்த தன்மைக்கு வரணும் நீங்களும் இந்த தன்மைக்கு வரணும் வல்ல அல்ல எங்களோட முஸ்லிம்களை இந்த பாசிட்டிவ் திங்கர்ஸ் ஆக மாற்றம் வல்ல அல்லா எங்கள் அனைவர்களையும் கபூர் செய்வானாக வாலிபர்கள் எங்களுடைய சிறார்கள் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய வியாபாரிகள் எங்களுடைய குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த சிந்தனை கொடுத்து அல்லாஹ் ஈர்த்தத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக அமைப்பானாக جميل الثنائج جزيل الأطاء مجيب الدعاء عميم الحسان سريح حساب الشديد الإقاب عليم العذاب للسلطان وأشهد أن لا إله إلا الله وحضر لا شريك له وأشهد أن محمد الأبد هو رسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس أتئوا الله وأتئوا رسوله وقال سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم ودنوا بالمؤمنين خيرا بارك الله لنا ولك في قرار عظيم ونفعنا وياتكم بلادك الحكيم واصطفى لسال المسلمين فاصطفى